சிறீரா செல்வம்போல் சீர்கபே என் ஆசான் வீரராக விருக்கப்புகள் அருண்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியாருடன் செய்த சூரிய சதகம் தொடர் உபயதாரர்களான வைஷால்வேதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாற்பத்தாறு பார்வதோ அஸ்வான் ஸ்பட்டிக தட்ட திருஷ திருஷ்ட தேகாகா திரவந்தி வியஸ்த அஸ்தேயமிதி மருதப்பலேஷியமூர் மரகே க்ஷ்டசூத்துமேமூவதி குதிரைகளினுடைய கதி பற்றி சொல்லுகின்ற மயூரகவி அவர்கள் குதிரைகள் போகக்கூடிய பாதை ஒரு இடத்திலே ஸ்பட்டிகமாகவும் ஒரு இடத்திலே பத்மராகமாகவும் ஒரு இடத்திலே மரகதமாகவும் இருப்பதனால் இந்த குதிரைகள் அடையக்கூடிய என்ன மாறுபாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இதுல சொல்றார் ஸ்பட்டிகம்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கண்ணாடி மாறி இருக்கும் ஒரு விலை கல் மேலையின் உச்சியிலே அதை சுற்றி இந்த சூரியனுடைய ரதம் வருகிற போது பாதையை வந்து நம்ம வீடு மாறி அல்லது நம்ம ரோடு மாறி போட்டிருக்க மாட்டாங்க சூரியனுடைய ரதம் என்பது ஒப்பற்றது உயர்ந்தது பரமாத்மா அதனால நம்ம வந்து அங்க வந்து பத்மராக கற்களாலே கொஞ்ச தூரம் மரகத கற்களாலே கொஞ்ச தூரம் ஸ்பட்டிகத்தாலே கொஞ்ச தூரம் இப்படி விலை உயர்ந்த கற்களாலே பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது ராவணன் அசோகவனத்தில் சீதையை சிறை வச்சிருந்த போது அந்த அசோகவனம் எப்படி இருந்ததான் அந்த அசோகவனத்தினுடைய மண் இருக்க கால் மிதிக்கிற மண் அது வந்து முத்து கழுத்துல போடுமே முத்து முத்து மாலை அந்த முத்து எல்லாம் நைசாக்கி சல்லடையில சளிச்சு மலைமலையா கொண்டாந்து மண்ணா குமிச்சிருந்தான சாதாரண மண் இல்ல அது சாக்ஷாத் முத்து பேள் அப்படின்னா எவ்வளவு முத்து அவனுக்கு இருந்திருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்போ அப்படி எதுக்காக செய்யறான் அப்படின்னு சொன்ன தன்னுடைய அந்தஸ்தை காட்டுறதுக்காக ரொம்ப பணக்காரங்க தங்கத்தட்லையே சாப்பிடுவாங்க தங்க ஸ்பூன்லயே சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு தங்களுடைய பெருமையை காட்டணுங்கிறதுக்காக விருந்தாளிகளுக்கும் அதே மாதிரி தங்கத்தட்லயே போடுவாங்க தங்க ஸ்பூனே கொடுப்பாங்க அவங்க சாப்பிட்டு போனப்பறம் ரெண்டு ஸ்பூன் இருக்காது அந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் நடக்கிறத பாக்கிறோம் பெரிய பெரிய பணக்கார பங்களாத்தில் அது இன்னைக்கும் நடக்குது போலாம் கதை அது மாதிரி இங்கே தெய்வீக அந்தஸ்தை காட்டுவதற்காக குதிரையினுடைய சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுக்கு சாலைகள் அப்படி ரொம்ப தெய்வீகமாக போடப்பட்டிருக்கு அப்போ ஸ்படிகத்தால் ஆன பாதை மேல போற போது அந்த குதிரை என்ன நினைக்கிதான் அந்த ஸ்படிகத்தில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்துட்டு நம்ம போல வேற ஒரு ஏழு குதிரை ஆயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையோட போட்டி போடுதான் நீ வேகம் போறியா நான் வேகமா போறேன் நான் இது எவ்வளவு வேகமா போனாலும் அதுவும் கூடவே போறதா இதுக்கு ரொம்ப கோபம் போறதான் இன்னும் வேகமா போறேன்னு போகுதான் பத்மராக கல்லை பார்த்த உடனே இது மாலை சிவப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி அஷ்டம ஆயிடுச்சு போல் மெல்ல நடக்குதான் அப்ப சாரதி அருணன் என்ன பண்றானா சாட்டையார சொடுக்கிறானா என்ன அதுக்குள்ள ஓஞ்சு போயிட்டீங்களா ஹம் செய்யறான் அப்படின்றாங்க மரகதக்கல்ல பார்க்கற போது இந்த குதிரைகளின் நிறமும் பச்சையா இருக்கின்றன அங்க மரகதக்கல்லும் பச்சையா இருக்கு பச்சைகளே பச்சை பார்த்தா லயமாயிடுது என்னடா திடீர்னு நம்ம விரட்டிட்டு வந்த ஏழு குதிரையை காணாம் அப்படின்னு நினைக்கிதான் இப்படிப்பட்ட சூரியனுடைய அந்த ஏழு குதிரைகள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அப்படின்னு தமாஷா இருக்க அந்த குதிரைகள் அவ்வளவு சூழ் இல்லை சும்மா ஒரு கவிஞனுடைய தற்கொலைப் பெற்ற பணியில ரசோக்தியா சொல்றேன் பதம் பதமா பார்க்கலாம் இப்போ மத்வா மத்வா அப்படின்னு சொன்ன சிந்தித்து எண்ணி திங்கிங் இப்போ நீங்க கையில் வச்சிருக்கிற புத்தகத்தில் அந்த சொல்லுக்கு அவங்க அர்த்தம் போடலை விட்டுட்டாங்க நீங்க எழுதிக்கிட்டாதான் உண்டு மத்வா என்றால் எண்ணின்னு அர்த்தம் என்ன எண்ணி அந்யான்னு பார்ஸ்வத்தோ அஸ்வான் அந்யான் வேறு மற்ற பார்ஸ்வத பக்கத்தில இருக்கிறதாக அஸ்வான்னு என்ன போலவே அங்க தெரிய குதிரைகள் அவற்றை வேறு குதிரைகளாக எண்ணி மத்வா என்றால் எண்ணி எங்க இந்த ஸ்படிக்கத்தின் மேல போற போது தெரியுதான் இப்போ நீங்க பாக்கலாம் அந்த நிலக்கண்ணாடி சில வீடுகள்ல பெருசா வச்சிருப்பாங்க அந்த ரேடி குருவிகள் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து பார்க்கும் நம்ம மாதிரியே அங்க இருக்க அப்படின்னு சில சமயத்தில் ஆண் பெண்ணுமா அவர் உக்கார இந்த ஆண் குருவிக்கு உள்ள இருக்கிற ஆண் குருக்கும் எங்க வீட்டில மதுரையில் எங்க டெய்லி தொல்லை தாங்க முடியாது ஏன்னா தொண்டையிலிருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் அந்த குதிரைகள் கொத்த குருவிகள் கொத்த நிப்பாற்றுறது இல்ல கொத்தி கொத்தி என்னன்னா இந்த ஆண் தன்னுடைய மனைவியை காப்பாத்துதான் அப்படி போட்டி ஆணுங்க உட்கார்ந்துருக்குது அதே மாதிரி அந்த பெண் தன்னுடைய கணவன் எங்க லாவிட போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் குருவி அந்த பெண் குருவி குத்திட்டு இருக்கும் நாம பார்த்து விரட்டலாம் அது யுத்தம் ஓயவே ஓயாது அவ்வளவு தூரம் அறியாமையில இந்த பறவைகள் இருக்கின்றன அது மாதிரி இங்கே ஸ்வடிகத்திலே பார்க்கிற தம்முடைய உருவத்தை மத்வா எண்ணி அந்நியான் பார்சுவத அஸ்வான் பார்சுவதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்நிய வேறு அஸ்வான் குதிரைகளாக எண்ணி மதி என்ற சொல்ல மத்வான்னு வருது மதி என்றால் புத்திம் எண்ணிச்சு மண்மதன்ி இருக்கிறீங்க மண் பிளஸ் மதனம் ரெண்டு வார்த்தை சேர்ந்தது மதனம்னா கலக்கிறதுன்னு அர்த்தம் மனம்னா நம்ம மனசுதான் நம்ம மனசை கலக்கிறவன் அர்த்தம் மண் மதன்ன உள்ளத்தை கலக்குகிறவன்னு அர்த்தம் சரியான பெயர் கொடுத்தான் அவன் வந்து கலக்குனா என்ன ஆகுது நார்மலாக இருக்கிறவன்லாம் என்ன ஆயிடுவான் பார்த்தீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேகை திறந்தா உள்ள வந்து இந்த பிளாஸ்டிக்ல செஞ்ச கப்பலாக இருக்கும் எச்சி கப்பலாக இருக்கும் என்னன்னா ஐயோ என் உயிரத்து அப்படிம்பான் என்னடா அவள் குடிச்சிட்டு போட நம்மளது இவர் வச்சுக்கிட்டு இருப்பாருங்க அந்த மன்மதன் வேலை தான் இது இந்த மனசை போட்டு கலக்கிறான அப்படி ஆயிடுது அதனால மன்மதன் சொல்றேன் அது மாதிரி இங்கே மத்வா என்றால் எண்ணி மத்வா அந்யான் பார்ஷத்தோ அஸ்வான்னு ஸ்பட்டிக்க தட்ட ஸ்படிகம் என்ற விலையுயர்ந்த கல்லை அவங்க வந்து அப்படியே ஒரு சாலையாக பரப்பி விட்டிருக்கிறார்கள் பெரிய அளவிலே செய்திருக்கிறார்கள் தடம் என்றால் சாதாரணமா கரை என்று சொல்லலாம் இங்க வந்து ஸ்பட்டிக்க தடம் என்பது ஒரு பெரிய ஆறு போல நதி போல அந்த ஸ்பட்டிகம் விழுங்குதான் பார்த்தா அப்படி தெளிந்த நீர் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆற்றனுடைய கரை என்று சொல்லலாம் தடம் என்றால் இடம் ஸ்படிக வெளிகளே அவ்வளவு ஸ்படிகத்துக்கு நாமெல்லாம் ஸ்படிகத்துல ஒரு லிங்கம் செய்யறதுனால சுத்தமான ஸ்படிகமா இருந்தா விலையுறந்தது இப்ப ஸ்படிகம் என்ற பெயர்ல பல போலி பொருளை பல கடைகள்ல ஏமாந்து சில இடங்கள்ல இல்லாத கதைகளை எட்டு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் ஆகிட்டு போயிடும் உண்மையான சரியான ஸ்படிகம் என்பது அந்த காலத்துலதான் கிடைச்சதா இந்த காலத்திலையும் முனிவர்களை கேட்டா கிடைக்கும் ஸ்படிகத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி உண்டு தங்கத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி உண்டும் ஸ்படிக்கத்துக்கு உண்டும் இந்த வாஸ்து சாஸ்திரம் இந்த காலத்துல ரொம்ப பிரபலமாயிருக்குது வீட்டினுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் இல்லைன்னா துரதிருஷ்டம் சொல்றாங்கல சில தோஷங்களை நீக்க முடியாதபடி இருக்கும் சில பேர் வீடெல்லாம் கட்டி முடிச்சு கிரக ஆன பிறகு ஒரு வாஸ்து புருஷர் வருவார்கள் ஜோசியர் வந்து இது ஒண்ணுமே சரியில்லையே புல்டோசரை உணர்ந்து இடிச்சா தேவையில்ல அப்படின்னு இவனுக்கு எப்படி இருக்கும் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு கட்டின பிறகு திருப்பதி வெங்கடாஜபதிக்கு ஸ்வர்ணாபரண அலங்காரம் ஒரு நாள் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க தங்கத்தின் ஆள் அலங்காரம் அந்த அலங்காரம் பண்ணின அந்த படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை வாசப்படியை நோக்கி ஹால்ல மாட்டி வைக்கணுமா இப்ப இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்ன இது வீதி இந்த வாசல் வழியா உள்ள நுடையிறீங்க அந்த ஹால் அங்க இருக்கு அங்க படத்தை மாட்டி இப்படி வாசலை பேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில இருக்கிற சகல வாஸ்து தோஷங்களும் நீங்கி போகுதுன்னு சாஸ்திரத்துல எழுதிருக்கு சொர்ணால திருப்பதி பாலாஜியினுடைய மூர்த்திக்கு அப்படி ஒரு மையமே இருக்கு வாஸ்து சாஸ்திரத்துல அப்படி எழுதிருக்கிறான் சாஸ்கிர எழுதிருக்கிறான் இத நான் சொன்ன இந்த வாஸ்து ஜோசிங்கெல்லாம் கோவம் போடுறேன் நம்ம பழப்ப கருத்துல போல்றது அவன் ஆளுக்கு ஒரு வெங்கடாச்சலவதி படத்தை மாட்டி வச்சு நம்மகிட்ட வரமாட்டான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்குது தங்கத்துக்கே குணம் உண்டு அந்த குணம் உண்டு அது ஏழுமலையான் திருமேனியில் இருக்கிற போது அப்படி ஒரு குணம் இருக்கிறதாக சொல்கிறார்கள் அது மாதிரி ஸ்படிகத்துக்கு சில பேருக்கு குணம் உண்டு சில பேர் ஸ்படிக மாலை கழுத்தில் போட்டுக்குவாங்க போட்டுக்கிட்டா எனக்கு தசாபகுதி சரியில்லாததுக்கு இப்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அன்பர் கையெழுத்து போடும்போது என்ன பண்ணுவார் ஒரு சதுரமா ஒரு மறைஞ்சு கையெழுத்து அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இப்படி ஏற்றிட்டு போவார் இது என்னங்க அப்படின்னா ஒரு கையெழுத்து நிபுணர் சொன்னாருங்க கையெழுத்துக்கு எப்பவுமே ஏறுமுகமா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை ஏறுமுகமா இருக்கணும் அதில் தான் எப்படி போட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு உங்களுக்கு ஏறுமுகமா இருக்கிறாங்க எங்களுக்கான மொழியெல்லாம் இறங்கு முகமாக பார்த்து எது கையெழுத்து பிகினிங் எது எண்டு எதுன்னே தெரியல ஆரம்பத்தில் சதுரத்தை போட்டு ஆரம்பிக்கிறாரு அது என்ன ஏஜி இருக்குன்னு வந்து பார்க்கணும் அப்படி சில பேருக்கு நம்பிக்கை உண்டு இங்கே ஸ்படிகத்துக்கு ஒரு குணம் உண்டு இந்த குதிரைகள் மிதித்து போகக்கூடிய அந்த சாலை ஸ்படிகமாக இருக்கிறது சகல அமங்கலங்களையும் நீக்கும் அப்போ அந்த குதிரைகள் போற பாதைகளை தடுக்கி விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இல்லை ஸ்படிக தட்ட த்ரிஷ இங்க திருஷன பாறைகள்னு அர்த்தம் ஸ்படிகத்தை பாறை பாறையா சில இடங்களில் இந்த டின்னு தயிர்ன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய டின்களில் தயிர் வச்சு குறைச்ச விலைக்கு வைப்பாங்க அந்த தயிர் ஒரு பத்து ரூபாய்க்கு குடியான்னு சொன்னால் பெரிய அண்ணன் வெட்டி வச்சு வெட்டி வெட்டி போடுவான் சொல்லுவான் எனக்கு பத்து ரூபாய்க்கு பாறை பாறையாக வெட்டி போடுறான் தயிர் அம்மாவும் தயிர் போடுறான் அப்படின்னா பாறைன்னா அங்கே என்ன அர்த்தம் பெருந்தரைச்சி அங்கே பாறைன்னு நான் சொல்றோம் இங்கே ஸ்பட்டிகமானது பாறை போல பாவப்பட்டிருக்கிறது ஸ்பட்டிக்க தட்ட பாறை திருஷ்ட தேகாகா திருஷ்ட தேகாக தேகான உடம்பு தம் உடல்களை திருஷ்டான பார்க்குது அந்த ஸ்பட்டிக்கத்திலே குதிரைகள் தம் தேகங்களை பார்க்கின்றன பார்த்த உடனே என்ன செய்வந்தி திரவந்தின் ஓடுதல் அர்த்தம் திரவம் என்ற சொல்லுக்கு லிக்விடுன்னு நம்ம சொல்றோம் அது ஏன்னா அப்படி ஊத்தினீங்கன்னா ஓடுது இங்கிலீஷ்ல அழகா சொல்றான் தட் விச் தண்ணீரை ஊற்றா ஓடுது கல் கொட்டினா நிக்கிது ஓடுவது என்றால் இந்த குதிரைகள் ஓடுகின்றன மிக வேகமாக ஓடுகின்றன தம் உருவத்தை பார்த்து அவற்றை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணி வேறு ஒரு குதிரைகள் என்று அவற்றை தவறாக புரிந்து அந்த மாதிரி ஓடுதான் இது சாதாரணமாக விலங்கினத்துக்கு ஏற்பட்ட ஒரு சுவாபாவிகமான ஒரு மந்தமதி செயல் இவர் கவிஞர் சொல்றார் அது வந்து ஏமாந்து ஓடுதுன்னு அப்படி ஏமாந்து ஓடுற குதிரைகளுக்கு நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்கு சக்தி இருக்குமா அந்த குதிரைகள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்ங்கிறார் சும்மா இது தற்கொலை பெற்றவணி எப்போவுமே அணி அலங்காரத்தில் தான் சாகித்யம் சுவை பெறுகிறது உயர்வு நிபி அணி ஒண்ணை பத்தா சொல்லணும் பொய்ய உண்மையாக சொல்லணும் நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் அது மேலே இட்டுக்கட்டி சொல்லணும் அதுதான் சாகித்யம் உள்ளதை உள்ளபடி நீங்கள் சொன்னீங்கன்னா அது இலக்கியம் இல்லை அந்த இலக்கியம் ரசிக்காது பலவிதமான அலங்காரங்கள் வச்சு சொல்லணும் இந்த குதிரைகள் ஓடுகின்றனங்கிறத ஸ்படிகத்தை தாண்டி ஓடுகிற போது தம் உருவத்தை பார்த்து விட்டு வேகமாக ஓடுகின்றனவோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறதுங்கிறார் அப்படி சந்தேகப்படுறதுக்கு என்ன கிரவுண்ட் இருக்குன்னா விலங்குகளுக்கு இந்த மாதிரி புத்தி இருக்கு இந்த சிம்பன்சின்னு ஒரு குரங்கு வகை இந்த விலங்கு டாக்டர்கள் சொல்றாங்க இந்த சிம்பென்சிங்கிற குரங்குகளுக்கு பாட்டில் ட்ரிங்க்ஸ்னா ரொம்ப இஷ்டமா அதாவது இந்த ரசனா மேங்கோ ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நவநாகரிக்க சிம்பென்சி ஆகி போச்சு இந்த பாட்டிலை பார்த்த கொண்டு குடுதுன்னு கேட்குமா இது இந்த டாக்டர்கள் ஒரு சந்தோஷம் ஆகி இந்த குரங்குகளை மருந்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது மனுஷன் எப்படி மருந்து சாப்பிட்றதுக்கு சண்டை பண்ணுறானோ அதே மாதிரி குரங்கும் சண்டை பண்ணும் அதனால இந்த பாட்டில்ல ட்ரிங்க்ஸ்ல மருந்தை பொடி பண்ணி கலக்கி குடுத்துறாங்க அப்பதான் குரங்கு ஒன்னு நிரூபிக்கிட்ட கொண்டு போனேன் அப்ப இந்த டாக்டர்கள் என்ன பண்ணாங்க இந்த மருந்து எப்படி தாண்டா உள்ள செலுத்துறது குழந்தையாருந்தா போட்டு அவர் அமுக்கு அமுக்கு சங்கில ஊத்திடலாம் அப்படின்னு யோசனை பண்ண அவங்க ஒரு கான்பிடன்ஸ் போட்டு யோசனை பண்ணாங்க இந்த குரங்குகளுக்கு ஒரு துர்பத்தி உண்டு எதிரே இருக்கிற மனுஷன் என்ன செய்யறாங்க அதை தானும் செய்யும் கல்ல விட்டு எல்லா போடும் அந்த ஒரு டெக்னிகிடிப்போம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரசனா கூட வருவாங்க அது மருந்து இல்லாதது இன்னொன்னு மருந்து இருக்கும் அது கொடுத்துருவாங்க குடிக்க அப்போ சென்னையில் இருக்கிற இந்த விலங்குகள் சரணாலயத்திலே டாக்டர்கள் இந்த டெக்னிக்க கடைபிடிக்கிறாங்க இந்த அளவு அதுக்கு அறிவு இருக்கு ரொம்ப ரசமாவும் இருக்குது அவங்க வளர்க்குறாங்கன்னா அந்த புலிக்கு லட்சுமணன் பேர் வச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு தடவை உயர்ந்த பாறையிலிருந்து கீழே விழும்போது வழுக்கு விழுந்து கால் சுடிக்கிடுச்சு அதாலும் நடக்க முடியல இப்போ டாக்டர்கள் என்ன சொல்றாங்க வேற எந்த விலங்குக்கு வேணாலும் வைத்தியம் மாத்திரலாங்க புலிக்கு போய் வைத்தியம் சொல்றீங்க ஒரே கிளியா இருக்கு அப்படின்னு சரி எதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் அந்த பை கையெல்லாம் கொண்டு வந்தா அந்த புலி தானே வேகமா முன்னே வந்து அந்த சுடுக்கணக்கால நீட்டி காட்டுதான் மருந்து பொடுங்கதான் அப்ப அந்த புலிக்கு என்ன அறிவு பாருங்க இவன் டாக்டர் இவனை கடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த புலியை அந்த டாக்டர் என்ன செஞ்சாலும் அது ஒன்னும் செய்யறது இல்லை ரேடியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப விலங்குகளுக்கு ஓரளவு இந்த அறிவு எல்லாம் செய்து அதுதான் மையூரகவி சொல்றார் இந்த குதிரைகள் ஸ்படிகத்திலே தம்முடைய பிரதிபலிப்பை பார்த்து தம்மை போல போட்டி குதிரைகள் அங்கே இருப்பதாக எண்ணி வேகமாக அவற்றோடு போட்டி போட்டு ஓடுகின்றன அப்படிங்கிற திரவந்தி அடுத்து என்ன சொல்ற இது வந்து ஸ்படிகத்தை பத்தி முதல் வரி அடுத்த வரி வந்து பத்மராகம் பத்மராகம் அப்படிங்கிறது சகப்பா இருக்கும் ராகம்னா கலர் பத்மம்னா தாமரை தாமரை போன்ற நிறம் உள்ளதுன்னு அர்த்தம் பத்மராகம் அதுக்கு பேர் வந்த காரணம் முடிவு நாள் முடிந்து விட்டது என்று எத இந்த குதிரைகள் என்றால் பத்மராகத்தின் மீது ஓடுகிற போது அந்த செந்நிறத்தை பார்த்து இது மாலைச்சந்தி ஆகிவிட்டது என்று எண்ணி நாள் முடிந்து விட்டதாக பாவிக்கின்றனவா அதுக்குதான் இந்த நாள் முடிந்து விட்டது அப்படிங்கிற இத பாக்குற போது எனக்கு உலகமே முடிந்து விட்டதோங்கிற மாதிரி பயம் கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி ஒன்னு படிச்சு ஞாபகம் வந்துடும் சுஜாதான ஒரு எழுத்தாளர் இருக்காரு இந்த விஞ்ஞானக்கர எழுதுவார் அவர் சொல்றார் இந்த சுனாமியை பத்தி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால இருந்தே அகில உலக விஞ்ஞானிகள் சொல்லி வர்றாங்க என்னடான் பூமியினுடைய உட்புற உஷ்ணமானது அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இமயமலையினுடைய பனியெல்லாம் முன்ன இருக்கிறத விட அளவுக்கு மீறி உருகுது இந்த துருவ பிரதேசங்கள் இருக்கிற பனியெல்லாம் முந்தி ஸ்டாட்டிக்கா இருக்கும் இப்ப என்னடானா அதிகமா உருகி ஆறாக பெருகி கடல்ல கலக்குது இவ்வளவு தண்ணீர் புதுசா கலந்ததுனா கடல்ல வந்து எப்படி ஓவர் ஃபுளோயிங் இருக்கிறதானே செய்யும் ஒரு குழப்பம் வரதானு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்பதான் அனுபவத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கடல்லிருந்து கெளும்பின தண்ணி வேற எங்கிருந்தும் வரல எக்ஸ்ட்ராவா இந்த பனி பிரதேசங்கள்லிருந்து உருகி ஆறு வடிவிலே கலந்ததுதான் அப்படின்னு இப்ப விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து சுஜாதா தமாஷா ஒண்ணு சொல்றாரு யாராவது கடற்கரையோரமா வீடு வச்சிருந்தா காலகாலத்தில் வித்துட்டு வேற எங்கேயாவது வாங்குங்க ஏண்டான்னா ஒரு நாள் நீங்க திடீர்னு ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது உங்க வீதியாங்க இருக்காது வீடு இல்லாட்டி பரவாயில்ல பிரதேசங்கள்லயும் ஒரு ஆபத்து நெருங்கி வருது நாளைக்கு இல்லாட்டியும் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையோரங்கள் எல்லாம் இப்படி ஒரு அரிப்பு ஏற்பட போகுது என்று நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் இல்ல அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிகள் இப்பவே ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதனால வீட்டை சீப் ரேட்ல விற்கிறது வைக்கலாம் இல்ல சில பேர் ஒரு பத்து வருஷத்துக்கு வாங்கி ஆண்டு அனுபவிச்சுட்டு பதினொரு வருஷம் வைக்கலாம் அவர் யார் வீட்டை வச்சிருக்கானோ அவன்ட்டு போய் இந்த நியூஸ் எடுத்து விடணும் நீங்கள் சுஜாதாவுடைய கதை படிச்சிருக்கீங்களா படிக்கணும்னு சொல்லி கொடுத்து உங்க வீட்டை கொஞ்சம் வைக்கிறீங்களான்னா உடனடியாக குறைச்ச விலைக்கு ஒரு விட்டுருவேன் இந்த மாதிரி நாடு போயிட்டு உலகமே முடிய போகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது ஆனால் சாஸ்திரம் சொல்றது கலியுகம் முடிகிறதுக்கு இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு இந்த புருடா ரொம்ப பேர் விட்டுக்கிட்டு இருக்கான் பல மதங்களை சேர்ந்தவங்க உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் உலகம் அழிய போகுதான்னு தெரியுமா நாட்டு நடப்பு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு அறுபத்தஞ்சில் கணக்கு பண்ணிப்பாரு இப்போ எத்தனை வருஷம் ஆகி போச்சுன்னு ஒன்றும் அழிகிற மாதிரி தெரியல அது முடிகிறதுக்கு ரொம்ப நாடாகும் ஆனால் தற்காலிக பிரளயங்கள் சிறு சிறு அழிவுகள் இப்போ சுனாமி வந்துச்சு எத்தனை பேரை கொண்டு போயிடுச்சு இப்படி அழிவுகள் ஏற்படலாம் அதை தடுக்கிறதுக்கு தெய்வபக்தி ஒன்று தான் காரணம் அதாவது மனமானது சுத்தமாகி பகவான்கிட்ட ஒரு சமுதாயமே தம்மை அர்ப்பணித்திருந்தால் அந்த பிரதேசத்தை பகவான் பாதுகாக்கிறான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு அது ஆள்பட மாட்டான் வியஸ்தேயனி அஸ்த சந்தியே இயமிதி இத்தினா என்று இயம்னா இந்த சந்தியா என்றால் இந்த மாலை பொழுது அஸ்தசந்தியா இது வந்து முடிந்து போன சந்தியை பொழுது சந்திங்கிறது ரெண்டு உண்டு இல்லையா அதாவது காலை சந்தி ஒன்று மாலை சந்தி ஒன்று அப்படி இரண்டு சந்திகளில் இது மாலை சந்தி என்று இந்த குதிரைகள் நினைத்து ஏமாறுகின்றனவா அஸ்த சந்தியம் எதி இத ஏன் உடைச்சு உடச்சு சொல்றேன் நீங்க நாளைக்கு இதை படிக்கணும் ஒரு அன்பர் சொன்னார் ஒவ்வொரு புதங்களுமே நீங்க நடத்துற ஸ்லோகத்தை மறுநாள் நான் அதே மாதிரி சொல்லி நான் சூரியனை வணங்குகிறேன் அதுக்கு முந்தி படிச்ச ஸ்லோகத்தை சொல்றது இல்ல அடுத்த புத நிம்ம வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கடுத்த புதங்கள நீ வரைவில்வுடனே அதை சொல்றது அப்படியே நான் வர பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நீங்க சொல்லிக் கொடுத்த எல்லா சுலோகமும் எனக்கு மனப்பாடம் அமைப்போச்சுன்னு சொன்னேன் அப்படி சில அன்பர்களும் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் நிறுத்தி நிதானமா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் வியஸ்தே அக்னி அஸ்த சந்தியே இயமிதி மிருதுபதா மிருதுபதா அப்படின்னு சொன்ன பதமூன்னா ஸ்டெப் மிருதுன்னா மெல்ல ஸ்லோ ஸ்டெப்ஸ் மெல்ல மெல்ல நடக்க கூடிய ஒரு நிலைமையை அடையதான் பத்மராகம் என்ற இந்த செவந்த பாதையை பார்த்துட்டு அந்த ஏழு குதிரைகள் நினைக்கிதான் என்ன சப்பேன்னு ரோடு போற சகப்பா இருக்கு ஓஹோ இது சந்தியா வேலை வந்துருச்சு போல் இருக்கு அஸ்தமனம் ஆயிடுச்சு போல் இருக்கு இனிமே நம்ம வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவ மெல்ல முழுதுபதம் என்றால் ஸ்லோ ஸ்டெப் சோர்ந்து போன தொய்ந்து போன நடை ஆக்சுவலா இந்த குதிரைகள் வந்து ஓய்ந்து போவதில்லை குதிரைகளுக்கு கலைப்பில்லை தெய்வீக குதிரைகள் தான் இது ஒரு இலக்கிய வர்ணனை இங்க மிருதுபதா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்ன இந்த குதிரைகள் மெல்ல நடக்கிற போது மனிதர்கள் மீது கருணை கொண்டு நடக்கின்றனன்னு இன்னொரு இடத்துல ஒரு கவிஞர் சொல்றாரு சூரியன் சில சமயங்கள்ல மெல்ல நடக்கிறானா பூமி வந்து கரெக்டா உருண்டே இல்லை நீங்க உங்க பூகோள நிபுணர்களை கேட்டால் சொல்லணும் கொஞ்சம் ஓவர் ஷேப்டாக இருக்குது அப்படி இருக்கிற போது பூமி சூரியனை சுற்றி பெறுகிற மாதிரி தோன்றுகிற இந்த பிரம்மையிலே யூனிஃபார்மிட்டி இருக்காது ஒரு இடத்துல அதிகமாக வெயில் இருக்கும் ஒரு இடத்துல குறைச்சலாக வெயில் இருக்கும் ஒரு இடத்துல சம்மர் அதிக நாள் இருக்கும் ஒரு இடத்துல வின்டர் அதிக நாள் இருக்கும் சில இடங்கள் ஆறு மாதம் தொடர்ந்து வெயில் அடிக்கிற இடங்கள்லாம் இருக்கு சில இடங்கள் ஆறு மாதம் தொடர்ந்து குளிர் அடிக்கிற இடங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி தட்பவெப்ப சூழ்நிலையானது ஏறு மாறாக இருக்கிற போது இந்த குதிரைகள் பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் மீது உள்ள கருணையினாலே கொஞ்சம் சூரியனை மெல்ல எழுதிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தூரமானது இன்னும் ஒரு சென்டிமீட்டர் அதிகமாகிட்டா கூட இங்கே பச்சை மரம்லாம் பத்தியறிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே பூமியிலே தார்மீகமான சிந்தனை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிற போது சூரியன் கொஞ்சம் விலகிக்கிறான் உஷ்ணத்தை குறைச்சிக்கிறான்னு சொல்லியிருக்கு இப்பவும் ரொம்ப வயசான பெரியவங்க எண்பத்தி ஒன்று வயசானவங்கலாம் சொல்றாங்க எங்க காலத்துல பார்க்காத சில விஷயங்களை இப்ப பாக்கிறோம் மழை பெய்யக்கூடாத காலங்களிலே மழை பெய்கிறது அமாவாசைகள் எல்லாம் முஞ்சியெல்லாம் கும்பருட்டா இருக்கும் இப்பெல்லாம் வெளிச்சத்துல நடந்து போற மாதிரி இருக்கு அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னா யாருக்கும் தெரியல அமாவாசை கும்பரிட்டெல்லாம் இப்ப காணாம் அடுத்த வெயில் காலத்துல முன்பு எங்களுக்கு சூரிய வெப்பம் எவ்வளவு இருக்குமோ அதை அதிகமாக இருக்கிறத இப்ப நாங்கள் உணர்றோம் அப்போ இந்த கோள் நிலைகளிலே ஒரு சிறு மாறுபாடு நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறைதான் என்று நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி சம்பவங்களை எடுத்துச் இந்த குதிரைகள் மெல்ல போகின்றன ஒரு நோக்கத்தோடு மெல்ல நடந்து போகின்றன சொல்லுவோம் மிருது பதா மிருதுவான பதம் வைத்து போகின்றன ஆனால் சோர்வுங்கிறது பகவத் கிருபா கடாட்சம் பெற்றவர்கள் யாருக்குமே இல்லை அர்ஜுனனுக்கு குடாகேஷன்னு ஒரு பேர் உண்டு நீங்கள் பகவத் படிச்சீங்கன்னா குடாகேஷ பாரத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடாக்கேஷன்னா தூக்கத்தை வென்றவன் சோம்பலை வென்றவன் அடுத்தான் அர்ஜுனன் ஒரு வித்தை படிச்சிருந்தான் அது என்ன வித்தைன்னா நினைச்ச நேரத்துக்கு தூங்குறது நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறது தூங்காமலே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டாக்டிஸ் அவங்க வச்சிருந்தான் எப்படின்னா இப்போ நாளைக்கு வேண்டிய சாப்பாடை நம்ம இன்னைக்கே சாப்பிட முடியுமா முடியாது நம்மளால இன்னைக்கு சாப்பிட முடியும் ஆனால் ஒட்டகம் நினைச்சதுன்னா அவ்வளவு தண்ணீர் குடிச்சிருமோ அதனுடைய ரத்த அணுக்கள் விசேஷமான அர்ஜுனனுக்கு என்ன ஹேபிட் இருந்தது நாளைக்கு ராத்திரி பரம் முடிக்கணும் அதனால நாளைக்கு ராத்திரி தூக்கத்தை நம்ம தூங்கிடுவோம் தூங்கினா பனிரெண்டு மணி நேரம் தூங்கினா எவ்வளவு ஓய்வு கிடைக்குமோ அதை அடையக்கூடிய ஒரு விதையை அவன் கைவண்ணிருந்தான் அதே மாதிரி ஆறு மாதம் தொடர்ந்து தூங்காம இருக்கணும்னா அதனால முடியும் அந்த கலையை கற்றிருந்தான் அதனால என்ன ஆச்சுன்னா பாண்டவர்களே ஏனைய நாலுவர் ராத்திரி தூங்க போன பிறகு இவன் நள்ளிரவுல தூங்காமலே இந்த காய்ந்த சருகுகளை ஒன்று சேர்த்து தீப்பற்ற வைத்து அந்த வெளிச்சத்திலே அம்பு எய்து எய்து பழகுவான் அதுலதான் வில்வத்தையில பெரிய ஆளாவந்தான் ஆனா அதுக்காக வந்து பகல தூங்க மாட்டான் இப்ப நாம ஒரு சீரியல் பாக்குறேன் பன்னிக்கி உட்காந்துட்டோம்னா மறுநாள் வந்து எந்திரிக்கிறது மணி ஆகி அவன் அப்படி ராத்திரையும் முழிச்சிருப்பான் பகலையும் முழிச்சிருப்பான் வேலையும் செய்வான் சுறுசுறுப்பாக இருப்பான் அந்த வித்திய அவன் இருந்தது அவன் கற்று வைத்திருந்தான் யாரோ ஒரு முனிவர்கிட்ட கற்று இருந்தான்னு அது மட்டும் இல்லை இப்போ மணி வந்து ஏழு ஆகுதுன்னா சரி நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம் விடுங்க ஏழு முப்பதுன்னு தூங்கிடுவான் எப்போ எழுப்பணும்னா அந்த வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படிமா எட்டு அஞ்சுக்கு எழுதினா கரெக்டாக எட்டு நாளுக்கு எந்திரிச்சிடுவான் அந்த மாதிரி செல்ஃப் அலார்மிங் சிஸ்டம் அவங்கள்ட இருந்தது அதான் தூக்கத்தை கைவரப்பண்ணுது பாண்ட தெய்வம்சம்ோர் கருணையினாலோ அல்லது வேறு குறிக்கோளினாலோ இந்த குதிரைகள் மெல்ல நடந்து போவதை இந்த மயூரகவி இப்படி விளக்கி சொல்லுகிறார் மிருது பத்மராகோ உபலேஷு பத்மராகம் என்றால் நான் சொன்னேன் சிவந்த நிறமுள்ள கற்கள் உபலகான பாறை உபலேஷனா பாறைகள் மீது பத்மராகம் அப்படிங்கிறத சாதாரணமாக காலில் போட்டு மிதிக்கக்கூடாது இப்போது குதிரைகள் மிதிக்கிறேன் அப்படின்னா மனிதர்களுக்கு பத்மராகம் தெய்வீகம் ஆனால் சூரியனுடைய அசுவங்களுக்கு பத்மராகம் சாதாரண பொருள் அவங்களாம் ஏற்கனவே தெய்வ நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ காலில் வந்து தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மெட்டி போடுறாங்களே அதை வெளியில் தான் செய்யணுமா நான் கோடி நான் தங்கத்தில் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக மெட்டி வெளியில் தான் செய்யணும் அதே மாதிரி கொலுசு கூட எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் தங்கத்தில் செய்யக்கூடாது ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள் நடிகை சாவித்ரி தான் கோமாவில் படுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப சோகமாக ஒரு நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் ஓஹோன்னு வாழ்ந்த காலத்தில் தங்கத்தில் கொலுசு செஞ்சு போட்டேன் அப்போ பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அம்மா தங்கத்தை முழங்காலுக்குள்ளே போடக்கூடாதுமா தங்கம் வந்து மகாலட்சுமி அம்சம் அதை நம்ம மிதிக்கிற மாதிரி அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மீறி நான் செஞ்சு வேணும்னே சேலையை தூக்கிட்டு நடப்பேன் நாலு பேர் பார்க்கட்டும்ங்குற மாதிரி ஆனால் அந்த படாடோகத்தனுடைய பயனை இப்போ அனுபவிக்கிறேன் செருப்பு வாங்க காசு இல்லை சுடுற ரோட்டில் நான் வெறுங்கால நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ வறுமை என்னை கவ்விட்டது என்று அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் அதனால பெரியவங்க சார் சாஸ்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு சங்கம் தெய்வீகமானது அதற்குரிய மதிப்பு கொடுக்கணும் இப்போ இங்க குதிரை வந்து மிதிக்குது பத்மராத்திர மண்டலத்து தெய்வங்கள் நாம செய்யக்கூடாது இப்போ என் மேல யாராவது ஏறி மிதிச்சா எனக்கு ஆனா என்னுடைய குழந்தை என் மேல ஏறி மிதிச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் நீங்க தென்னாளி ராமன் கதை பண்ண படிச்சிருப்பீங்க ராஜா வந்து தென்னாளுடைய அறிவை வெளிய மக்களுக்கு புகட்டணு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக சொன்னாரான் நேற்று ராத்திரி ஒருத்தான் என் மேலே ஏறி மிதிச்சான் என் மூஞ்சில காலி துப்புனான் என்னை கண்ணத்தில் ஊங்கி அரைஞ்சான் அவனை என்ன செய்யலான் எல்லாரும் வந்து அவனை கையை வெட்டு காலை வெட்டு நாக்க அருகுனாங்க இவன் சொன்னான்னா துப்புன வாய்க்கு தந்தத்தால பாலாடை செய்து கொடுக்கணும் அரைஞ்ச கைக்கு பொண்ணால காப்பு செய்யணும் மிதிச்ச காலுக்கு தங்கத்தால எதுவன செய்யலாம் அப்படின்னா என்னன்னா என் பிள்ளை நான் படுத்திருக்கிற போது என் மார்பல உதைச்சான் வாயின் எச்சியலை உமிழ்ந்தான் பிஞ்சு கரங்களாலே கன்னத்தில் அறைந்தான் அப்படின்னு சொன்னேன் இத வந்து இந்த கதை தென்னாலி ராமன் கதை இல்லை இது வந்து அப்பாஜிராவ் கதை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் பீர்பால் கதைன்னு சொல்றாங்க சில பேர் மரியாதராமன் கதைன்றாங்க காலப்போக்கிலே ஒரே கதையானது பல நாயகர்கள் மீது ஏற்றி சொல்லப்படுகிறது எப்படியோ அதனுடைய தாற்பயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதுல வந்து பத்மராக உபலேஷு பத்மராகம் என்ற உபலகன பாறை பத்மராகம் என்ற பாறை மீது நடந்ததுனால மிருது பதம் மெல்ல மெல்ல நடந்து போனது அடுத்தது இப்போ முதல்ல ஸ்படிகமாச்சு அடுத்து பத்மராகமாச்சு இப்போ மரகதம் பற்றி சொல்லப்படுறார் மூன்றாவது வரியில சாதிருஷ்ய அதிர்ஷ்ய மூர்த்தி மரகத கட்டகே மரகதம் அப்படின்னா பச்சை பச்சை ஆன கடகம் அப்படிங்கற மரகதத்தால் ஆன தரை வெளி என்று இங்கே அர்த்தம் சாதிஷ்ய அதிர்ஷ்ய மூர்த்தி அப்படின்னா சதிருஷங்கிற வார்த்தை இங்க சாதிஷ்யம்னு வந்திருக்கு சதிருஷன போன்ற சாதிசியம் என்றால் ரிசம்பிளன்ஸ் ஒப்புமை என்னன்னா இது மரகதமும் பச்சையா இருக்கு சூரியனுடைய ஏழு குதிரைகளும் பச்சையா இருக்கு பச்சையை பச்சையில பார்த்தா உங்களுக்கு தனியா தெரியாது என்றால் ஒப்புமை நிறத்திலே ஒப்புமையாக இருக்கக்கூடிய குதிரைகள் மரகதை பார்க்க முடியாமல் அவற்றில் இவை மறைந்து விட்டன சாதிருஷ்யம் அதிர்ஷ்யம் அதிர்ஷ்யம் என போறதுன்னு அர்த்தம் இப்போ ஞானிகள் தவம் செய்கிற போது அவர்கள் தம்மை தெய்வத்திலே இழந்து விடுகிறார்கள் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட லகிச்சிருது அப்போது முழிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க கொல்லூரில் கர்நாடகாவில் மூக்காம்பிகை கோவில் ஒரு கோவில் இருக்கு அங்கே ஆதி சங்கராச்சாரியார் வழிபட்ட ஸ்தலம்னு இடம் இருக்கு அந்த இடம் வந்து ஒரு காற்றுப்புகாத இடமா அங்கே போய் அஞ்சு நிமிஷம் கூட உக்கார முடியாது வேர்த்து கொட்டுமா ஆனால் அங்கே ஒரு புனிதத்துவம் உண்டு சங்கர உகாந்திருந்ததுனால இருக்கலாம் அல்லது வேற தெய்வ சாநிதிமும் இருக்கலாம் நம்ம எம்ஜிஆர் அங்கே ஒரு போய் அங்கெல்லாம் வந்து சட்டக்கிட்டல எல்லாம் தான் உள்ள போகணும் அவர் சரின்னு சொல்லி போனாரா உள்ள போய் இதான் சங்கராச்சாரியார் வழிபட்ட இடம்னு சரி உட்காந்து பாக்குறேங்க உட்காந்தவர் முப்பது நிமிஷம் அவர் வெளியே வரவே இல்லை முப்பது நிமிஷம் உடம்பு வேர்த்து வேர்த்து அப்படியே தெப்பலாம் நினைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து சொன்னாராம் சங்கர்கிட்ட இப்படி ஒரு பரவசத்தை என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அடைஞ்சதே இல்லைப்பா ரொம்ப ஆச்சரியமான இடம் அப்படி ஒரு ரேடியேஷனுக்கு இருக்குன்னு சொல்லி மொத்தம் பதினோரு தடவை அந்த முகாம்பிக்கை கோயிலுக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ல ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருப்பார் போல் இருக்கு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே இவருக்கு மதுரையில் நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் கொடுக்கப்பட்ட தங்க வாழ் இருக்கு அதை மூகாம்பிக்கை கொடுத்துட்டார் இன்னைக்கும் அந்த மூகாம்பிக்கை கோயில் அந்த தங்க வாழை தான் ராத்திரி பூஜையில அம்பாளுக்கு சாத்தி அலங்காரம் பண்ணுகிறார்கள் என்று ஒரு செய்தி எதுக்கு சொல்ல வர சாத்ரி சாதரிஷம் தியானத்தில் சில சமயத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நாம் இருப்பதை மறந்து விடுகிறோம் என்ன காரணம் நாம் அந்த தெய்வத்தினுடைய கதிர்வீச்சலை கரைந்து விடுகிறோம் அது மாதிரி இங்க குதிரைகள் தம்முடைய பச்சை நிறத்தை மரகத பச்சைகளே பார்த்து மறைந்து விட்டதாக உணர்ந்து அப்படிங்கிறார் சாத்ருஷ்ய அதிர்ஷ்ய மூர்த்தி மூர்த்தின்னா வடிவம் அதிர்ஷ்யம்னா மறைந்து போதல் சாத்ருஷ்ய அதிர்ஷிய மூர்த்தி மரகதம் மரகதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்திலயும் சொல்லப்படுகிறது அஹ் சொல்லப்படுகிறது சம்ஸ்கிருதத்துல பெரும்பாலான தேசியர் எல்லாம் பண்ணும்போது மரகதம்னு எழுதுறதை விட மரத்தகம்னு எழுதுறாரு மரத்தகம்னு ஏன்னா சயன்ஸ்கிட்ட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு மரதகம் வார்த்தை அது வந்து எழுத்து மாற்றாக மரகதம் என்று வருகிறது என்கிட்ட அது ரைட்டா மெல்ல மெல்ல அப்படின்னு சொல்றாங்களே அது ரைட்டா அப்படின்னு சொன்ன அது வந்து லலையோர பேதஹா அப்படின்னு சொல்லி லா வர்ற இடத்துல லா வரலாம் லா வர்ற இடத்துல லா வரலாம் அதே மாதிரி யா வர்ற இடத்துல ஷா வரலாம் சாவர்ற இடத்துல யாவரணும் வியாழக்கிழமை இந்த மரகம் என்பதே இவங்க வந்து சாதாரணமா நமக்கு ஒரு ஆபரணம் மரகதத்துல இம்மாம்பரிய கல் வாங்கறதுக்குள்ள நமக்கு வெண்டு நின்று போகும் மரகதத்தை சாலையா போட்டிருக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய ஆபரணம் அது வந்து சாலையே ஆபரணமாக இருக்கிறது பூமாதேவிக்கு போமாதேவிய ஒரு பெண்ணை உருவகித்தால் காஞ்சிபுரம் வந்து அவளுக்கு ஒட்டியானம் மாதிரி இருக்குதான் அதனால தான் அந்த இடத்துக்கு காஞ்சின்னு பேர் இருந்தது காஞ்சின்னு தான் ஒட்டியானம்னு அர்த்தம் ஆபரணங்கள்ல ஒட்டியானத்துக்கு காஞ்சின்னு சொல்லுவாங்க க என்றால் பிரம்மா பிரம்மா அஞ்சலித்த இடம் காஞ்சின்னு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கிற காரண பேர் இருக்கு இப்படியும் சொல்லுவார்கள் அப்போ உலகத்துக்கு அல்லது குறிப்பாக பாரத தேசத்துக்கு ஒட்யானம் போல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை காஞ்சி என்று ரொம்ப அதுக்கு வந்து பாட்டுகளே இருக்கு பாடல அந்த காலத்து பாடல வச்சு பாடி இங்கே மரகதமானது வேகமா ஓடிச்சு பத்மராகத்தை பார்த்து மெல்ல ஓடிச்சு மரகதத்தில் பார்த்து தம் உருவம் லயமாகி விட்டதை உணர்ந்தன இப்போ அருணனை பத்தி பேசுற ஒரு வார்த்தை என்னடான கிளிஷ்ட சூதா சூதான தேரோட்டின்னு அர்த்தம் கிளிஷ்டடைந்த அருணன் தேர் ஓட்டி ஓட்டி ஏனான நாள் பூரா ஓடுது இல்லையா ஒரே சூத புத்திரன் சொல்லி கர்ணனுக்கு ஒரு பேர் உண்டு தேரோட்டி மகனே அப்படிமான இங்கே கிளிஷ்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா கஷ்டப்படுத்தப்பட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு பொருளுக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது ரொம்ப வளைச்சு இழுத்து பிடிச்சு ரொம்ப ரிமோட் மீனிங் ஒன்று சொல்லுவாங்க சில பேர் அதை கிளிஷ்டம்னு ஒரு குற்றமாக சொல்லுவாங்க நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை விட்டுட்டு அப்படி இப்படி எப்படி வளைச்சு கிழச்சி சொல்றது இப்ப நாடகம்ங்கிற சொல் தமிழ் சொல்லா வட ஒரு கேள்வி ஒருத்தர் தமிழ் ஆர்வலர்கள் சொல்றாரு நாடகங்கிறது தமிழ் வார்த்தை தாங்க ஏங்கன்னா நாடு அகம் அகம்னா உள்ளம் நாடுனா தேடுது உள்ளம் தேடுவது நாடகம் அப்படின்னு இப்போ இவங்க என்ன சொல்ற நாடகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் இதே வார்த்தை நீங்கள் பஞ்சாபியில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு காஷ்மீரில் இருக்கு ஒரிசாவில் இருக்கு தெலுங்குல இருக்கு மலையாளத்தில் இருக்கு கன்னடத்தில் இருக்கு அவங்க எந்த நாடு எந்த அகம்னு பிரித்து பார்க்கறது சொல்லுங்க இல்லைங்க நான் சொல்றேன் தான் நீங்க ரைட்டு வச்சுக்கோங்க இது கிளிஷ்டம் திலிஷ்டம்னா சுத்தி பிடிச்சி வளைச்சு ஒரு நேரான பொருளா இல்லாம கஷ்டப்படுத்தி நாம அவர் புது பொருள் உண்டுபட்டுறாரு அப்ப இங்கே இவர் இருக்காரு இந்த அருணன் அவர்தான் தேரை ஒட்டி அவர் தேரை ஓட்டி ஓட்டி அலுப்படைஞ்சிட்டாரான் ஏன் அவர் பாட்டுக்கு ஜாலியா தானே உட்காந்துருக்காரு அவருக்கு என்ன களைப்பு ஓடுறது குதிரை களைப்படைகிறது அருணன் தான் என்னங்க அப்படின்னா நீங்க ஜட்கா வண்டியில போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாரும் நம்ம வந்து அப்படியே அலங்காம குலுங்காம சாண்ட்ரோவ்லையும் அதுலையும் போய் பழகிட்டான் ஒரு குதிரை வண்டியில போனா ஒட்டம்பன சும்மா தூக்கி தூக்கி போட்டு இப்போ திண்டிவனத்தில இருந்து இங்க பாண்டி வரைக்கும் குதிரை வண்டியிலேயே வந்தீங்கன்னா இங்க வந்து சேர்ந்த பிறகு அந்த குதிரை டிரைவர் வந்து நம்மளை ஏந்திட்டு இறக்கணும் ஐயா இறங்குங்க அப்படின்னு நாம நின்று இறங்க முடியாது எலும்பெல்லாம் போட்டுக்கிட்டு போவோம் அவ்வளவும் அது மாதிரி இந்த அருணன் இந்த தேர் ஓட்டினதுனாலே அந்த குழுக்கல்ல அவன் களை படைஞ்சிருக்கிறான் சி சுப்பிரமணியம் ஒரு தடவை அமெரிக்காவில இங்க டெல்லிக்கு வந்து பிளேன்ல இறங்கிட்டு ஒரு நாலு முழுக்க ரெஸ்ட் எடுத்தாராம் அவர் எழுதியிருக்கிறாரு என்ன சார் இவர் அங்க விமானத்துல ஏறி அப்படியே அழுங்காம குலுங்காம வந்துட்டு பிரயாணம் கலைப்புன்னு தூங்குறாரு நாம ரயில் வண்டியில் ஒத்த காலம் நின்றுகிட்டே இங்கே இருந்து பிளையிங் ராணியில் போறோம் அங்கே போறோம் அப்படின்னா விமானத்திலே வந்தா கூட பிரயாணம்னா கலைப்பு காரணம் என்ன பிரயாணம் என்பது வேகமா ஒரு வாகனம் கொண்டு போகுது அப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் போர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் ரெண்டு சொல்லுவாங்க அப்போ அந்த எதிர்ப்பு சக்தியை மீறி நீங்க போறப்போ இந்த உடலுக்குள்ள இருக்கிற ரத்தமானது குலுங்குகிறது தசைகள் குலுங்குகின்றன நாடி நரம்புகள் ஆடுகின்றன பார்க்கற போது தெரியாது அசையாமல் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தீப்பெட்டிக்குள்ளே ரெண்டு புளியும் மூத்த போட்டு இப்படி இப்படி இங்க எங்கேயும் அது ஓடுது ஏன் ஓடுது அதுதான் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது அந்த ஃபோர்ஸினால இந்த உடம்பானது மிகுந்த பாதிப்பு அடையாது அப்போ அலுப்பு ஏற்படும் களைப்பு ஏற்படும் அசையாவது நீங்கள் புஷ்ப விமானத்தில் போனால் கூட பிரயாணம்னா ஒரு களைப்பு இருக்க தான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா தூங்கினா தான் ஒரு நிம்மதி பண்ணு அதுபோல் இந்த அருணன் வந்து இவன் ஓடல இவ எப்படி ஓடுவான் போன அந்த களைப்பு அவனுக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு மேருமலை அப்ஜெக்டிவ் குட் நல்ல நல்ல அந்த பெரிய மேருமலையினுடைய மூர்தினா தலை ஆவருத்தி லப்து கதி ஆவருத்தி அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை செய்கிற போது நமக்கு அதிலேயே ஒரு பயிற்சி ஏற்பட்டு பழகி போகுது இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சைக்கிளை பிடிச்சிக்கணும் நம்ம ஹேண்ட்பேரை பிடிச்சிருக்கிற போதே அவனும் ஹேண்ட்பேரை பிடிச்சிக்கணும் நேரம் நல்லா நேரம் நல்லியான இடுப்பு ஒரு மாதிரி எஸ் மாதிரி விளைஞ்சு நிற்கும் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பின்னால் பார்த்துக்கலாம் நம்ம இடுப்பு எப்படிலாம் வளைஞ்சிருக்கு பாரு அந்த காலத்தில் அப்படின்னு ஆனால் என் சைக்கிள் ஓட்டை பழகின பிறகு ஒரு நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மூணு பேர் ஒரு சைக்கிளில் போகிறான் அந்த மூணு பேருக்கு போனாலும் அவர் ஓட்டுறவன் உருகையை விட்டுட்டு ஓடுறான் இது என்ன வித்தடா அப்படின்னா பயிற்சியினாலே அவனுக்கு வருது அதான் ஆவருத்தி லப்த என்றால் திரும்ப திரும்ப ஆவத்தி நான் திரும்ப திரும்ப நிறுத்தம் இப்ப உரு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ராம ராம ராமங்கிற நாமாவை ஒரு ஆயிரம் தடவை சொல்லணும்னு அதுக்கு ஆயிரம் ஆவருத்தி கொடுக்கணும்னு சொல்றது இப்போ பெரியவங்கனா இப்போ தமிழ்ல உரு கொடுக்கறதுன்னு சொல்றாங்க உருனா வடிவம் சம்ஸ்கிருதம் எப்படி சொல்றதுன்னா நீங்க லட்சத்தி எட்டு ஆவத்தி காயத்ரி இது சித்தியாகும் ஜ மாட்டிருக்கீங்கம் சர்க்கிள் அப்ப ஆரம்பிச்ச இடத்துலயே முடியிற போது ஒரு ஆவருத்தி ஒரு சர்க்கிளிங் ஒரு ரவுண்ட் ஒரு வட்டம் முடிஞ்சு போச்சு அதுதான் இப்ப வந்து கிரிக்கெட்ல வந்துட்டாங்க நம்ம கிரவுண்டு தேடி பார்த்தா அங்கே ரவுண்டா ஒண்ணுமே காணாம ஆம்பளைங்களும் வந்து ஆங்கில தான் ரவுண்டாக அவரு ரவுண்ட் ரவுண்டு வாங்க ஆவத்திங்கிற சொல்லுதான் அங்கே ரவுண்டுங்கிற இடத்துல ஒரு வட்டம் ஃபர்ஸ்ட் சீட்டிங் செகண்ட் சீட்டிங் இப்போ இந்த திரும்ப திரும்ப இந்த குதிரைகள் இதே பாதையிலே ஆண்டு ஓடுகின்றன அப்படி ஓடினதுனால என்னடா ஆச்சுன்னா பாதை மனப்பாடம் போச்சு அதுக்கு இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ரூட்லேயே ஒரு பஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கண்டக்டர் வந்து ஜன்னரல் வழியா எட்டி பார்க்காமலே அவர் பாட்டுக்கு சொல்லுவாரு புளிச்ச பழம் இறங்கு அப்படின்பாரு என்ன அவரு பாட்டு குனிஞ்சுக்கிட்டே சொல்றீங்க புளிச்ச பழம் தான் போட்டிருக்கு அப்படின்னா யோ நான் பதினாறு வருஷமா இதே ஓட்ட வண்டியில ஓடிக்கிட்டு எனக்கு தெரியும் பஸ் தானா நிக்கிதா ஸ்டாப்ல நிக்கிதா இது எத்தனாவது ஸ்டாப்னு கண்ணு மூடினு சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னா தான் வந்து ஆவருத்தி லப்த திரும்ப கதிகிறது பயிற்சி நாளே வருவது ஒரு கதை பாருங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் பலர் பிறந்தார்கள் ஆனால் பொதுவாக முருகன் விநாயகர் இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப ஃபேமஸ் கொஞ்சம் லெஸ் ஃபேமஸ் யாருன்னா காத்தவராயன் காத்தவராயன் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் இன்னும் ரொம்ப லெஸ் ஃபேமஸ் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பேர் வேட்டைக்கு ஒரு மகன் இது எப்போ பிறந்தார் அப்படின்னா இந்த பாசுபதாஸ்திரம் வாங்கணும்னு சொல்லி அர்ஜுனன் வந்து ஒரு வருஷம் தவம் இருந்தார் சிவனை நோக்கி அப்போது ஒரு வேடனும் வேடத்தியுமாக பார்வதி பரமசிவன் வந்து அர்ஜுனனை வம்பு கெடுத்து ஒரு பன்றியை எய்து அந்த பன்றி எனக்கு உனக்குன்னு அவங்க சண்டை போட்டு அது சிவனு தெரியாமல் அர்ஜுனன் அவர் கூட சண்டை போட்டு கடைசியில் அவர் தட்டி கொடுத்து பாராட்டி அந்த பாசுபாத்திரம் கொடுத்துட்டு போனார் அப்படி கொடுத்துட்டு போன பிறகு இந்த பார்வதிக்கு என்ன ஆசை வந்ததான் ஏங்க இந்த வேஷமே நல்லா இருக்குங்க அப்படின்னா எந்த வேஷம் வேடன் வேடத்தி வேஷம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களுக்கு ஏழை வேஷம்னா பிடிக்கும் லட்டும் புந்தியமாக சாப்பிட்றவனுக்கு கேப்ப கஞ்சி நான் இஷ்டமாக இருக்கும் நான் என்ன பாவம் பண்ணணும் கேப்பை கஞ்சி குடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை கிளாஸ்மேட்டு டெய்லி பழைய சோறாக கொண்டு வரலாம் எங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க டெய்லியே கொஞ்சம் கொடுக்க நிற்க மாட்டோம் அப்படின்னு இந்த பழைய சோரை கெஞ்சி கேட்டு வாங்கி திம்பாவேன் ஏன்னா அவங்க வீட்டில் சப்பாத்தியும் பூரியுமா போட்டு செல்வ குடும்பத்தில் வளர்த்துட்டாங்க இந்த ஏழைகளுடைய உணவு அவனுக்கு கிடைக்காது அதுபோல் பரமசிவனும் பார்வதியும் உயர்நிலையிலே இருந்தவர்கள் அவங்களுக்கு இந்த வேணும் வேடத்தையும் வேஷம் போட்டவொடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபேன்சி ஆகி போச்சு இந்த வேஷத்துலேயே கொஞ்ச நாள் இங்கே இருந்தான் என்ன அப்படின்னு அப்படி இருந்த போது அவர்களுக்கு பிறந்த மகன் தான் வேட்டைக்கு ஒரு மகன் தந்தையும் ஆசிர்வதிச்சு நீ சிறக்க இந்த பூமியிலே வாழ்வாய் தெய்வமாய் மாறுவாய் அப்படின்னு போயிட்டாங்க அமுல் ஸ்பிரே வாங்கி கொடுக்கிறது செய்ய மாட்டாங்க அவங்களுடைய அதுல என்னாச்சு இந்த தெய்வ கடாட்சத்தினாலே இந்த வேட்டைக்கு ஒரு மகன் நாளொரு மேறையும் பொழுதுருவனுமாக வளர்ந்தான் முனிவர்கள் ஆசீர்வதித்தார்கள் தேவர்கள் பாலூட்டினார்கள் அவனை பார்த்தவர்கள் எடுத்து வளர்த்தார்கள் அவனுக்கு வில்வித்தை சும்மா பயங்கரமா வந்துருச்சு ஏண்டானா அர்ஜுனே வில்வித்தையில தோக்கடிக்கணுங்கிறதுக்காகத்தானே சிவன் வேடன் வழிபெடுத்து வந்தார் அந்த அம்சமா தானே இவன் பிறந்தான் தகப்பன் எதுல கெட்டிகாரனா இருக்கிறானோ அதுல தான் இவன் கெட்டிகாரனா இருப்பான் பெங்களூர் லா காலேஜ் படிச்சிருந்த போது சிவாஜி பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிஷப் கார்டன் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க பெங்களூர்ல அவங்க படிப்பு பிரமாதமா வராது அவங்களுக்கு நடிப்பு பிரமாதமா ஒரு காலேஜ் டிராமா முன்னாடி நினைப்பாங்க அப்ப நான் சொல்றது யோக அப்பா ஒரு நடிகர்யா பல பேருக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பல பேருக்கு தெரியும் ஓ சிவாஜி கணேசனுடைய மகன் அந்த தகப்பனுடைய கூறு பிள்ளைகளுக்கு வருது இல்லையா அது மாதிரி இந்த வேட்டைக்கு மகனுக்கு வேட்டைக்காரனாக வந்த சிவபெருமானுடைய மகன் என்ற காரணத்தினாலே எப்படி வெள்ளி விடுவாரான் சுமார் ரெண்டு பேரல்ல அம்பு எடுத்து விடுறது முன்ன பார்த்து பின்ன விடுறது பின்ன பார்த்து முன்ன விடுறது லெப்டையில விடுறது ரைட்டில விடுறது மேல பார்த்து கேளு விடுறது கீழே பார்த்து மேல விடுறது இப்படி பல சர்க்கஸ் பண்றது கெட்டிக்கார அவன் எப்ப அம்பு எடுக்கிறான் எப்ப வைக்கிறான் எப்ப விடுறான்னு தெரியல ரொம்ப ஆச்சரியமாஜிக் மாதிரி இருக்குதுயா அப்படி எல்லாரும் புகழ புகழ இவருக்கு ஆணவம் வந்து விட்டது அதனால என்ன பண்ணின காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை இம்சைக்க தொடங்கினான் ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த சிண்டுக்கு குறி வைக்கிறது சாயம் அடிச்சா பார்த்தா பார்பர் பெரிய அது மாதிரி முனிவர்களும் இது சிவனுடைய மகன் என்பதற்காக சபிக்காமல் விட்டு விட்டார்கள் ஆனா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா பார்வதி கிட்ட அம்மா உங்க பிள்ளை பண்றது அடாபடி தாங்க முடியல அப்படின்ன உடனே அந்த அம்மா வந்து சிவபெருமான கேட்க அவர் பார்த்தாரான் ஏன் பிள்ளை அடிக்க எனக்கு மனசு வர மாட்டேங்குது நான் போயின் நின்றுனா அப்பான்னு காலைல விழுந்துருவோம் அவனை திருத்தவும் முடியாது இப்போ எப்பவுமே பிள்ளைகளை வந்து எதுக்காக வாத்தியார்ட்ட கொண்டு விடுறாங்க தெரியுமா அம்மா அப்பா இவன் குறும்பு பண்றான் இல்லை தோலை உறிங்க நீங்க உரிக்கிறது தானே அப்படின்னா எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க நாங்கள் பெற்ற பிள்ளை நாங்கள் எப்படிங்க உரிக்கிறது சொல்லி வாத்தியார்ட்ட சொல்லி அடிக்க சொல்லுவாங்க அது மாதிரி இவனை திருத்துறதுக்கு பார்வதி என்ன பண்ணினா அவங்க அண்ணன் பெருமாள்கிட்ட போய்ச்சான அண்ணா என் பிள்ளை ரொம்ப குறும்பு பண்றான்னா நீங்க தான் போய் திருத்தனும் ஒவ்வொரு அடிச்சிடாதீங்க பாவன் என் பிள்ளை தானே அப்படின்னு சரி அடிக்காம திருத்தறான் நான் அப்படின்னு பெருமாள் இறங்கி வந்தேன் அப்படி இறங்கி வரும்போது இவனுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் சினிமா கார் சினிமாவில் நாட்டம் உள்ளவனுக்கு கண்டா பெரியமா இருக்கும் கம்ப்யூட்டர் கண்டா பெரியமா இருக்கும் அதனால இவன் ஆயுதத்திலே பெரியமா இருக்கிறான் வேட்டைக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான கத்தி ஒன்றை அந்த கத்தியை கேரளாவில் சூரிக அப்படிங்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தாராம் வரும்போது ஒரு கிழவன் வேஷத்தில் வந்தான் விஷ்ணுவா வரல விஷ்ணுவா வந்தால் விஷயம் கெட்டு போயிடும் அதனால் மாறு வேஷத்தில் மனுஷனாக ஒரு வயோதிகனாக வந்து அந்த வேட்டைக்கு ஒரு வந்து அப்படி அந்த கத்தியை தூக்கி போட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தான் இவன் பார்த்தான் பெரியவரே இந்த தள்ளாத வயசுல உங்களுக்கு இந்த கத்தி என்னத்துக்கு அடோ ஒன்னு போல ஆளுக என்னை குத்திட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் தற்காப்புக்கு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்போ அவன் சொன்ன என் உங்கள் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு அந்த கத்தியை கொடுங்க அப்படின்னா நான் தர மாட்டேன் இந்த கத்தி எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்தது அவருக்கு அவர் தாத்தா கொடுத்தது இது பரம்பரை சொத்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வேணுனே என்ன பண்ணார் அவன் இருக்கிற இடத்துல ஒரு குடிசையை போட்டு அங்கேயே வாழ ஆரம்பித்தார் டெய்லி அவன் கண்ணில் போடுற மாதிரி அந்த கத்தியவே காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இவன் பார்த்தான் ஒன்று நடக்காது போடுறதுக்கு வாலிபனாயிருந்தா அடிச்சு புடுங்கலாம் வயோதிகண்ட்டே சண்டைக்கு போக முடியல உடனே ஒரு நாள் தாத்தா தாத்தா தாத்தா தாத்தானு போடு உருவி கையை காலை உருவி காலைல விழுந்து கெஞ்சி கொஞ்சி ஒரு நாள் சம்மதிக்க வச்சான் அப்போ அவர் சொன்னார் இந்த கத்தியை நான் உனக்கு தர்றேன் ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்குப்பா நான் தான் இந்த கத்தியை இஷ்டப்படி கையாளலாம் வேறவங்க கையாளுதா இருந்தா சதா சர்வகாலமும் இந்த கத்தி அவனுடைய வலது கையில தான் இருக்கணும் கரையில் வைக்கக்கூடாது இடுப்பில் வைக்கக்கூடாது முதுகில் சொருகக்கூடாது அலைமாரியில் வைக்கக்கூடாது பூஜெரியில் வைக்கக்கூடாது முடியில் வச்சுக்கக்கூடாது வலது கையிலையே வச்சுருக்கணும் தூங்கினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எங்கே போனாலும் சரி இதுக்கு சம்மதம் நீ வச்சுக்கோ அப்படின்னு கத்தி மேலே உள்ள ஆசையினால் சரின்னு சத்தியம் கொடுத்து அந்த கத்தியை வாங்கினோம் இது என்ன ஆச்சுன்னா இந்த கத்தியே வலது கையில் வச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த வில்லையான் போய் விட்டுட்டான் வில்லந்து மருந்து போச்சு வந்து மாசக்கணக்கில் அந்த கத்தி எழுந்தே அலையறா எங்க பார்த்தாலும் இந்த கத்திய வச்சு யாரையும் குத்தவும் இல்லை புலி வாழை பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு புலி வாழை போய் நீங்க பிடிக்கணும்னு வச்சீங்களேன் அது உடனே திரும்பிட்டு கடிக்க வரும் உடனே நீங்க ஒரு ரவுண்டு அடிச்சீங்கன்னா புலிக்கு நீங்க எட்ட மாட்டீங்க அது ரவுண்ட் அடிக்க நீங்க ஓடுவீங்க நீங்க ஓடுவீங்க அது ரவுண்டு அடிக்கும் வாழை விட்டா மேலே பாஞ்சிரும் வாழை பிடிச்சா அது கடிக்காம இருக்கும் விடவும் முடியாது பிடிச்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது எவ்வளோன்னு பிடிச்சிக்கிட்டு அது மாதிரி புலிவாத பிடிச்ச கதையா அவன் கத்திய கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனவனே ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டம்டா இதை நம்ம கேட்டுருக்கவே கூடாது இந்த கிழமை கத்திய கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான் அவன் அட்ரஸ்ஸை வேற வாங்கி வைக்கல அவன் எந்த ஊருன்னு தெரியல அப்படின்ட்டு வீட்டிலயே கத்தி வச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படி சாப்பிட்றதுனா கூட இடத்துக்குள்ளதான் சாப்பிட்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஆயி போச்சு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு இதுல என்னச்சுன்னா அவன் நடக்கிறது கிடையாது வால் பயிற்சி இல்லை வில் பயிற்சி இல்லை உடற்பயிற்சி இல்லை உடம்பும் ரொம்ப பிளாபியா போயிடுச்சு அப்போ அங்கிருந்து பெரியவங்கள்லாம் சொன்னாங்களா அப்பா இந்த கத்தியை கையிலே வச்சிக்கிட்டு நீ ஏதாவது ஒரு சாமியை கும்பிடு சாமி கும்பிட்டுட்டே இல்லைனா அந்த கத்தி கொடுத்த கிழமை மறுபடி வந்து ஒருவேளை இந்த கத்தியை வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு உடனே சரி அது எந்த சாமியை கும்பிடுறதுன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கருணை மிகுந்த கடவுளை பெருமாள் தானப்பா எவனோ ஒரு நயவஞ்சகம் உன்னை சிக்கலில் மாட்டி விட்டான் நீ பெருமாளை கும்பிட்டீன்னா உனக்கு எல்லா சிக்கலும் தீரும் அப்படின்னு உன்னை நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா உட்காந்துட்டு இருக்கேன் வருஷ கணக்காக தவம் பண்ணின பிறகு ஒரு நாள் பெருமாள் வந்தாரு வந்தவுடனே எவனோ ஒரு கிழமையில கொடுத்துட்டு போயிட்டான் சாமி இதை வாங்கிக்கங்க முதல்ல அப்படின்னு உடனே அவர் வந்து தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுறார் அந்த கிழமை ரூபத்தை காட்டுறார் அடப்பாவி நீ தான் அந்த கிழமனா அப்படின்னா அப்பா நான் சுயமா வரல உங்க அம்மா தான் என்ன அனுப்பிச்சது உனக்கு கோபம் தான் உங்க அம்மா கூட செண்டை போடு அப்படின்ன உடனே எதுக்காக இந்த வேலை பண்ணீங்க கையில வில்லு எடுத்துக்கிட்டு எனக்குதான் வில்லு விட தெரியும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொனக்கே நல்லா இருக்காது அப்படின்னா சாமி இனிமே நான் வில்லே தொடமாட்டேன் எனக்கு வில்லும் மறந்து போச்சு அம்பும் மறந்து போச்சு எல்லாம் மறந்து போச்சு மற்ற ஜனங்கள் மாதிரி நிம்மதியா வாழ்ந்தா போதும் இருக்கு சரி வேண்டாம் இந்த நிலைமைக்கு நீ வந்துட்டீங்களே அதனால நீ ஒரு தெய்வீகம் அடைவாய் என்று அவர் சித்தராக இருந்து பலருக்கு நன்மை செய்தார் பிறகு தெய்வமாக சமாதியடைந்தார் அவருடைய கோயில் இன்னைக்கு வந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு வேட்டைக்கு ஒரு மகன் கோயிலுன்னு பேர் அடுத்தப்பட போனீங்கன்னா அதை விசாரிச்சு போயிட்டு அவர் உருவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் அங்கே பிரமாதமாக வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க தரையில் இவர் தான் அவர் கையில் கத்தி ஒரு பக்கம் இருக்கும் வில்லு ஒரு பக்கம் இருக்கும் அம்பு ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காது சொன்னேன்னா ஆவருத்தி லப்த துருவநிலை அதாவது பயிற்சியினாலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதனாலே வன்முறையும் வரும் மென்முறையும் வரும் ஏது வராத வழக்கமும் வரும் அது போல ஆவருத்திவகதி துருவ என்றால் ஸ்டெடி நிலையான துருவ நட்சத்திரத்துக்கு துருவன்னு பேரு ஏன்னா அவன் நிலையாங்க இருக்கிறான் ஒளிமண்டலத்துக்கு அவன் அதிபதி சகல நட்சத்திரங்களையும் அவனுடைய தேர்விலே கட்டி இருக்கிறான் பகவான் துருவகதி கதி என்றால் போக்கு இப்படி ஆவிருத்தியாக பயிற்சியாக லப்த அடைந்த நிலையான அந்த போக்கு உள்ள அவத்தூன்னா காக்கட்டம்னு அர்த்தம் அது கடைசியில் வரணும் அவத்தூனா மாமவத்து அப்படின்னு பல பாட்டுகள் உண்டு சங்கீதம் படிக்கிறவங்களுக்கு மாமவது மாவத்துன்னு பா பாட்டுலாம் உண்டு அவத்தூனா பாதுகாக்கட்டம் யாரு அப்படின்னா பிரத்னவாக வலி பிரத்னா சூரியன் சூரியனுக்கு பிரதனன்னு ஒரு பேர் உண்டு இந்த பேர் முன்பே பிரத வாகனா அவனை இழுத்து கொண்டு போகிற வாகனமா இருக்கிறவர்கள் ஆவலினா வரிசை ஏழு குதிரைகள் இருக்கலையா பிரதன சூரியனுடைய குதிரைகளுடைய வரிசை வக வகன உங்களை உங்களை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறார் இப்ப பாதுகாக்கட்டும்னா எந்த அளவு பாதுகாக்கும் அப்படின்னா நீங்க எந்த அளவும் அவரிடம் கருணை பெறலாம் உங்களுடைய பக்தியை பொறுத்தது பல பேர் வந்து ஆயுசு முழுக்க சூரிய நாராயணனை தவிர வேற யாரையுமே கும்பிடுறது இல்லையுன்னு கும்பிட்டு அப்படி இருந்து சூரிய வச்சார்னு ஒரு மனிவர் இருக்கார் அவருக்கு சூரியனுடைய அருள் தான் சித்தி எதெடுத்தாலும் சூரிய நாராயணன் தான் சொல்லுவார் அப்படியும் முனிவர் நானவர்கள் உண்டு அதாவது நம்ம எவ்வளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த மாதிரி இப்போ ரங்கநாத பெருமாளுக்கு பிபி ஒரு துலுக்கு பொண்ணு இருக்கு அதாவது ஆண்டாள் மாதிரி அவனை காதலித்து மணம் முடித்தவள் மேலக்கோட்டையில் பெருமாளுக்கு அங்கே துருக்க நாச்சியார் உண்டு அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு மலையாள நாச்சியார் உண்டு காஞ்சி வரதராஜன் மேல ஒரு மலையாள பெண்மணி மிகுந்த காதலாகி பெருமாள் அவளை மணந்து கொண்டதுனாலே அவளுக்கு மலையாள நாச்சியார்னு பேர் இங்கே திருமலராயன் பட்டினத்தில் பத்மினி நாச்சியார் பெருமாளுக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடவுளையே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஆசை இல்லையா ரொம்ப அபிலாஷை இப்ப நாமெல்லாம் யாருமே இங்கே கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில கிடையாது எனக்கு எவனாவது மனுஷன் கிடைச்சா போதும் அதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம் குஜதோஷம் பஜதோஷம் முடியல என்று கிடைக்கிறோம் ஆனா சில பேர் பிடிவாதமா இருந்து அதையும் சாதிச்சிடறாங்கல்ல அது பகவத் கிருப்பையை நம்ம எவ்வளவுக்கு நயமா கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த அருள் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அருள் உங்களுக்கு கிட்டட்டும் என்று வாழ்த்துகிறார் இன்னொரு தடவை நிதானமா படிக்கிறேன் பாருங்க இந்த மெல்ல நான் படி. அன்யான் மிருதுபதா பத்மரா அதூகே சுமேரோர் சுமேனி ஆவருத்தி லப்த துருபக்கத்தின் அபத்து பிரத்னவாக வலிவாக நீங்கள் பொருள் புரிஞ்சு நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு ஈஸியாக மனசில் நிற்கும் மந்திரத்துக்கும் வீரியம் உண்டு ஒரு சிறு அறிவிப்புங்க என்ன அப்படின்னா இந்த மதுரைக்கு பக்கத்தில் தேவகோட்டைன்னு ஒரு ஊர் உண்டு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அதிகமாக இருக்கிற இடம் நகரத்தார் செட்டின்னு அப்படினு சொல்லுவாங்க அவங்க என் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால் தொலைபேசி மூலமாக மாறி மாறி பேசி ஒரு வகையாக அது புக்காக வருகிற பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி திங்கக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை அதுக்கடுத்து புதன்கிழமை பதிமூணு இந்த நான்கு நாள் என்னுடைய சொற்புழிவு அங்கே ஏற்பாடாக அது முடிஞ்சு நான் வியாழக்கிழமை இங்கே வந்து சேர்றதுக்கே மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கு மேலாகிடும் அதனால் எனக்கு ஓய்வு தேவை வியாழக்கிழமைக்கும் நமக்கு லெக்ஷர் சனிக்கிழமை இங்கே உண்டு சனிக்கிழமை லட்சுமி சகஸை முடிச்சுட்டு தான் நான் பெறப்படுறேன் அதுக்கான நோட்டீஸை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் அன்பர்களுக்கு கொடுங்க தேவக்கோட்டையில் யாராவது இருந்தால் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் வெள்ளிக்கிழமை அங்கே சிவன் கோயிலில் உற்சவம் இருக்கிறதுனால திருவிதி புறப்பாடு இருக்கிறதுனால ஏழரைக்கு முடிச்சிருக்கான்றாங்க நம்ம ஏழுக்கு ஆரம்பிக்கிறோம்னா சில ஜனங்கள் உள்ளே வரும்போதே ஏழு ஏழு ஏழு பத்து ஏழு பதினஞ்சு சில பேர் ஏழு இருபதுக்கு உரிமைகளும் வந்து உட்காடுறாங்க அதில் பத்து நிமிஷம் நடத்த முடியாது அதனால் ஆறரை டு ஏழரை வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் அதாவது நாளை கழித்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஆறரை டு ஏழரை வச்சுக்கலாம் இது வந்து இந்த அழைப்பு இதழ் உங்கள் அனைவருக்கும் கொடுக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரக்கூடிய அன்பர்கள் சிலர் இருக்கிறார்கள் நாலஞ்சு பேர் அவங்கள நீங்கள் பார்க்க இந்த சண்டே இல்லை அப்படின்னு சொல்லிருங்க இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த நான்கு நாட்களும் என்னுடைய சொற்பொழிவு தேவகோட்டையில் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம எல்லா உபன்யாசங்களும் இங்கே நடைபெறும் நாளைக்கு இங்கே வியாழக்கிழமை வழக்கம் போல ராமர பட்டாபிஷேகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் ஆறரை டு ஏழரை உண்டு சனிக்கிழமை லக்ஷ்மி சகசுரம் உண்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை இங்கே ராமாயண தனி ஸ்லோகத்துக்கு சந்திக்கிறோம் அப்புறம் வழக்கம்போல எல்லா சொற்பொழிவர்களும் உண்டு உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய உபயதாரர்களான வைஷ்ணிவேதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவடை பெறுகிறேன் ஜெயஸ்ரீமன்னார்